என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நிச்சயமாக இந்த அத்தியாயம் குரானின் மூன்றில் ஒரு பங்குக்கு சமமானதாகும் என்று கூறினார்கள் மற்றொரு பின்வருமாறு நபிசல்லு அலிஹி வசலம் அவர்கள் தம் தோடர்களிடம் குரானின் ஒரு பகுதியை ஓதி முடிக்க உங்களில் ஒருவர் சக்தி பெறுவாரா என்று கேட்டார்கள் அவ்வாறு ஓதுவது அவர்களுக்கு சிரமமாக இருந்ததால் இறை தூதர் அவர்களே எங்களில் எவர்தான் இதற்கு சக்தி பெறுவார் என்று நபி தோடர்கள் கேட்டனர் உடனே நபிஹூ அலிஹி வசல்லு அல்லாஹு அல்லாஹு சமத் என்ற அத்தியாயம் குரானில் மூன்றில் ஒரு பகுதியாகும் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து